ஒத்து போ மருந்து கொஞ்சம் செயல்படணும் அப்புறம் விட்டுரும் நோய் போவேன் அப்படி போல தொடர்ந்து எப்படி சாப்பிட அந்த வியாதியானது போகுது ஒன்னும் வைத்தியசாஸ்திரம் சொல்லி அப்படி போல இந்த நிசாமுண்ணியம் கொஞ்சம் இந்த மாதிரி சசத்துல சேர்ந்து சில கார் இருந்து கழிச்சு அப்புறம் செய்யல வந்த காலம் வரைக்கும் வந்த காலத்திலையும் சொல்லி செஞ்சிருக்கணும் அப்படி செய்யாம இருந்த வரைக்கும் கொஞ்சம் சந்தபம் கேட்டாங்க காதல காதில் கேட்டதோடு சரி உள்ளத்துக்கு போகல உள்ளத்துக்கு போனாலும் கூட அது எடுக்கல கழிச்சுட்டு போயிட்டாங்க இப்படி போயிடுச்சு அப்படி போனதுனால அவர்கள் திரும்பி கூட பார்க்கறது இல்லாமல் போய் போயிட்டாங்க இதெல்லாம் அஞ்சான ஆட்சி அவள் நாசம் பண்ணமுன்னா நிஷ்காபண்ணிய ஒன்று இருந்தால் தான் முடியும் அது ஜென்மா சம்பாதிச்ச புண்ணியம் இருந்தும் கூட அது ஜென்மத்தில் தொடராத காரணத்தினாலே இங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறுநூற்றி ஐம்பது பேராக போயிருப்பாங்க வந்து வந்து போனவங்க தேர்ந்தது ஏதோ ஒன்று ஒரு அப்படி இருக்கிறதுனால அஞ்சனுடைய ஆட்சி எப்படி ஒழியும் ஒழியுமா ஒழியாது ஆக விலை கொடுத்தாவணும் புளிஷா புண்ணியம் கொடுத்தாகணும் என்பது கருத்து மன்னோரின் என ஏவர் மலைவார்கள் முத்தேவர் மாறாகியானபடி போய் விண்ணேறினான் ஒருவன் மலையேறினான் ஒருவன் வேலை குழான் ஒருவனே அவதாரியை காமன் சொல்றான் மனிதரில் எனவோர் யாவர் மும்மூர்த்தி வெளும் தப்பி பிழைக்க ஓடினறிணன் இதன் பொருள் மன்னோரில் என்னை யாவர் மலைவார்கள் பூமியில் உள்ள மனிதர்களில் என்னை யாவர் வெல்வார்கள் முத்தேவர் மாறு ஆகி ஆனபடி ஓய் திருமூர்த்திகளான அயன் அரி அரண் என்ற மூவரும் வேறுபாருற்று அவரவருக்கு உரிய தானமாய் சென்று ஒருவன் விண் ஏறினான் பிரம்மா செத்தியுகத்தையும் ஒருவன் மலை ஏறினான் சிவருமான் வெள்ளிமலையையும் ஒருவன் வேலைக்குழான் விஷ்ணு திருப்பார் கடலும் அடைந்திருக்கின்றனர் ஆக இந்த மன்மதனோடைய ஆட்சியை பொறுக்க முடியாமல் மூணு பேர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி போயிட்டாங்களாம் அவ்வளோ ஆட்சி நடக்குதா அதான் தனிமச்சரே டம்பம் அந்த காமனோட டம்பம் அது நான் பெரியவன் ராணல் டம்பம் தர்ப்பம் தன்தான் பெரியவன் என்று இதில் ரெண்டு பாட்டில் அந்த காமன் சொல்கிறான் ஏன் அப்படின்னு சொன்னால் உபாதி எடுத்த எல்லா ஜீவர்களும் இது கட்டுப்பட்டவன் தான் ஆசா பாசங்களுக்கு அப்போ பிரம்மா அதாவது பிரம்ம முதலான காரிப்பரம் இருக்காங்களே அவர் அவங்களும் கட்டுப்பட்டவன் தான் அது யாரும் எல்லாரும் ஒன்றா இது என்ன வித்தியாசம் அவர் விசாரம் செய்து அதை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் உபாதி கொண்டு சொல் விசாரத்தில் அவர்களால் ஆள் முடியும் இவன் விசாரம் பண்றதுன்னா அனந்தங்கூட ஜென்மங்களை செஞ்ச நிஷ்காமணி இருந்தால் தான் முடியும் அப்போ விசாரம் பண்ணும்போது இவ்வளவு தெளிவடையலாம் அது ஒன்றும் சாதாரண விஷயமா இல்லை அவர்கள் அப்படி இல்லை சில காலம் விசாரம் பண்ணி தெளிவடைஞ்சாங்க அது எதுபோல் ஒரு தடாகத்தில் ஒரு சின்ன கல் போடுங்க அசவி ஏற்படும் அவரை சமநிலைக்கு வந்துடும் ஆனால் பெரிய பாறங்காலத்துக்கு போடுங்க எவ்வளோ ஆகும் அது ஒரு நாள் கூட ஆகும் அது சமநிலைக்கு வர அப்படி போல இந்த ஜீவனுடைய மனதில் பாறாங்கள் பெரிய பாறாங்கள் எத்தனை கோடி ஜென்ம எடுத்தா போயிருக்கு ஆனால் அவர்கள சின்ன கல்விட்டாங்க தெளிஞ்சான அழிஞ்சிட்டாங்க இந்த உண்மை சுரபத்திலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற நிலையிலே காலபிரமத்துக்கு பொறுப்புகளாக இருக்காங்க ஆகவே இது மனித சரீரம் மட்டுமல்ல தேவசீரமா இருந்தாலும் கூட உபாதிக்கு இந்த அவசியம் உண்டே உண்டு என்பது கருத்து அதான் வித்தியாசம் ஆனா காலவர் வந்து கிடையாது காலபு சொல் பிரச்சாரம் பண்ணி அவரும் அடைஞ்சாரு தான் ஆனாலும் உறுப்புகள் உள்ள இவர்களுக்கு தான் சிரமம் கிடையாது அவருக்கு வந்து சிரமம் கிடையாது இந்த காலப்புறம் இருக்கு அது அருவம் உருவம் உருவார்வம் என்னெல்லாம் சொல்லப்படும் ஏன் உபாதியை பொறுத்து உபாதி அற்ற இடத்துல அருவந்தான் உபாதியோட சம்மந்தப்படும் போது அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி உருவம் சொல்லலாம் உபாதி சம்மந்தப்படாத அல்லது பட்டும் இருக்கிற சமயத்தில் உருவார்வன்னு சொல்லலாம் ஜீவர்களும் அருவந்தான் ஒவ்வொரு ஜீவர்களும் உருவம் கிடையாது உருவம் இருக்குமே ஆனால் அது எந்த உருவம் கண்டுபிடிக்க முடியாத தான் இருக்கு நிச்சயம் செய்த ஒரு உருவந்தான் அப்படிப்பட்ட உருவம் அமையல இதுபோல் சொப்பனம் ஒரு உருவம் பார்க்குறோம் இதே மாதிரி செய்கிற அங்கே ஒரு செய்கிறோம் விவகாரம் பண்ணுது சுகதைக்கு அடையுது லாப எல்லாம் பிரிஞ்சு அது ஜாக்கிரவாசி வந்த பிறகு அது சைதத்தில் போச்சு இப்படி சேதத்தில் சீரத்தில் சூதுக்கம் பிறப்பிறப்பு லாப நஷ்டங்கள் சூதுக்கங்கள் எல்லாமே நடக்கு தான் செய்யணும் சரி நடக்கக்கூடிய இந்த சரீரத்தில் இப்படி இருக்காங்கன்னா அப்படி இல்லை மீண்டும் சொப்பனத்துக்கு போனால் இது மறந்துடுது அங்கே போய் அது நடக்குது சரி அங்கேயே அப்படியே இருக்கலாமா அதுவும் இல்லை அங்கே வந்துட்டு இங்கே வந்துருது அப்போ இந்த ரெண்டு நடக்கிறதுல உருவம் இருக்குன்னு அர்த்தமாச்சு ரெண்டு விட்டு சுளுத்தி போறானே அங்கே எந்த உருவம் இருக்கு அப்போ ரெண்டு உருவமும் இல்லை ரெண்டு ஊரும் இல்லாத இருக்கும்போது அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது அந்த அனுபவம் தான் சுக அனுபவம் அதோட அஞ்ஞான அனுபவம் ஏற்படுது அதோட ஞான அனுபவம் ஏற்படும் இவ்வளோ உண்டு இதை விசாரத்தால் தெரிஞ்சுக்கணும் ஞான அனுபவம் எப்படி ஏற்படுது இதெல்லாம் அறிகிறான் என்ன சுகத்தை அறிகிறான் அஞ்ஞானத்தை அறிகிறான் அப்போ அறிவு இருந்தாலும் அறிகிறான் அப்போ அறிவு வடிவும் இருக்குங்க வந்து உணர்த்தலை இருட்டு வீட்டில் இப்போ தனியாக தூங்குறான் அப்போது சேர்த்து போகலை பிறகு நான் ஒன்றும் தெரியவில்லை தெரிய உனக்கு எனக்கு ஒன்றும் புரியல தெரியலங்கிறான் அப்போ அஞ்ஞானத்தை அறிகிறான் அந்த அறிவு இருக்கு சுகமாய் தூங்கினேன் சுகத்தை அறிகிறான் அப்போ அந்த அறிவு இருக்கு தூங்கினேன் என்ற உணர்வு இருக்கு அது மனதின் சம்பந்தத்தினால மனம் தூங்குவதை நான் தூங்கினேன் சொல்கிறான் இவ்வளவு அறியக்கூடிய ஒரு அறிவும் இருக்கிறது உனக்கு அந்த அறியக்கூடிய அறிவு ஒன்று இருக்கு அது அவன் இல்லாமல் அறிவியல் இருந்தால் அறிவுறான் அப்போ இருக்குன்னு அர்த்தமாச்சு அதோட சுகானும் இருக்கிறதுனால சுகத்தன்மையும் இவனே தான் இன்னொரு பொருள் சுகம் வரதா இருந்தால் அந்த பொருளை போய் தெரிஞ்சிருப்பான் பக்கத்தில் உள்ள ஒரு இருந்தது அந்த பொருள் மூலமாக தான் சுகத்தடைந்தே சொல்லலாம் இப்போ ஜாக்கர அது சுகமாக இருக்காள்னா நல்லா காற்று இருந்து நியூஸ் தப்பான் நல்லா இருக்குது அப்படிங்கிறான் அப்போ காற்றுன்னு இவன் சுகமாக இருக்காங்கிறான் நல்ல சாப்பாடு போட்டாங்கப்பா திருப்தியாக இருந்தோம் அப்படியே சாப்பாடு துணை கொண்டு திருப்தி அடைகிறான் திருப்தியாக சுகந்தான் அது சுகமாக உணர்லாம் அங்கே என்ன சொல்ல எதுவுமே எல்லாம் சுகங்கிறது வந்தது தன்னுடைய உண்மை சுவரூபம் ஒன்று சுகடியமாக இருந்தால் அது அனுபவம் வந்திருக்காது அதனால்தான் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாக இருக்கிறது அர்த்தமாச்சு சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய வத்து உருவமா அருவமா உருவாருமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் நீங்க சொல்லுங்க இந்த உபாதிவோடு சம்மந்தப்படும் போது தான் வருது அது வரைக்கும் அது கிடையாது அதனால அது அருவமே தான் அருவமாக கூட விவகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதை ஜாக்கிராவாசை வந்து சொல்லும்போது உருவாருவமாகுது உருவமாகிறது அருமாறுது உரு நிலை பெருது அதான் பெரு உருவமே ஆகிருது ஜாக்கரசி வந்து அப்ப ஜெவனுடைய உருவம் எது இப்போ மூணு மூன்று ரகம் தோல் செத்து ஒரு சரீரம் சூப்பு செத்து ஒன்று சரீரம் இல்லாத நிலை இப்போ மூணு நிலம் சொல்றது இப்போ நிலை அதிகம் சொன்னா எதை நாம் வச்சுக்கிறது மூணு நிலை வச்சுக்கிறதா மூணு எதாவது ஒன்று வச்சுக்கிறதா மூணு வச்சுக்கலாமா இப்போ இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் சொது சோதக்கம் இருக்குது பிறப்பிறப்பு நான் நம்புகிறோம் சொப்பனத்திலே அதிகமாக தான் சோதுக்கம் பிறப்பிறப்பு எல்லாம் தான் உண்டு அங்கே லாபரட்டம் எல்லாம் உண்டு ஆனால் சூழத்திலே எதுவுமே கிடையாது சுகமே தான் ஆனால் அங்கே ஒரு அஞ்ஞானம் இருக்குது அந்த அஞ்ஞானத்தை நாசம் பண்ணிட்டோன்னா ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்ல முடியாது நான் சுகமாக தூங்கினேன் சொல்லாமே நான் சுக நான் ரச்சிதானந்தன் அது மட்டும் நான் நித்தியம் போரணன் ஏன் நித்தியம்ன்னா நாலு தோறும் அனுபவிக்க முடியுது அப்ப நித்தியமா இருந்தாலும் அனுபவிக்க முடியும் எப்படி ஆகும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு அனுபவம் இருந்தாலும் அது எப்போதும் இருக்க முடியாது எல்லாரும் சொல்ல முடியாது அதனால வியாகமாகிறது சச்சித் ஆனந்தம் நித்தியம் பூர்ணம் சிந்திக்கிறது விசாரத்தினால விசாரம் இல்லைன்னு சொன்னாக்க நான் கர்த்தா போக்தா இந்த ஊர் காலம் இந்த ஜாதிக்காரன் இப்படிப்பட்ட பாவனை தான் இருக்க முடியாது இந்த அகண்ட சசியானந்தபெருமன் நான் அங்க நினைச்சு வர அதனால தான் திருமூர்த்திகளாக இருந்தாலும் கூட அவர்களும் உபாதி தாங்கியிருக்கிறதுனால இந்த காமன் முதலான சேட்டை அவனுக்கு உண்டு அவர்கள் அந்த சேட்டையிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் விசாரித்த விடுபடுகிறா என்றாலும் கூட அவர்கள் உலகத்துக்கு நடித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நடிகர்களாக இருந்து காட்டுகிறார்கள் அந்த காட்டக்கூடிய நிலை தான் வெள்ளிமலையில் இருக்கிறதும் சிவபெருமான் கைலாஸ் இருக்கிறது பார்க்கல பள்ளிக்கூடம் இருக்கிறது விஷ்ணு சத்திலோவதில் இருக்கிறது பிரம்மா என்று சொல்லப்படுதல் அதுதான் அப்படி கூட அவர்களுக்கு இல்லை என்றாலும் உபாதியை நோக்க இருக்கத்தான் செய்யும் என்பதை உலகத்துக்கு காட்டுகிறார்கள் அப்படி காட்டக்கூடிய நிலை அஞ்ஞானத்தின் காரியம்தான் ஆனாலும் அந்நாள் விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அத்தகைய நிலையில் இருப்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சாஸ்திரங்கள் நமக்கெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்க ஆகவே சாஸ்திரங்கள்ல விளக்கங்களை தெரிந்து கொள்வதனால ஈஸ்வரன் மட்டும் அருவம் இல்லை ஜீவனும் அருவமும் தான் அதுவும் மாயை பிரதிம்பம் இது அந்நா பிரதிம்பம் மனிதத்துவம் இது அது சுத் சத்துவம் ஆகவே ரெண்டு அந்த அருவம் எப்படி ஏற்பட்டது அதிஷ்டானத்தினாலே ஏற்பட்டது அதிஷ்டானம் ஏதாவது பிரம்மஸ்வரூபம் சச்சிதானந்தம் அந்த அருவம் எங்கேயாவது பிரதிபிக்குமானா பிரதிபிக்கும் உதாரணம் தண்ணிக்குள்ளே பாருங்க ஆகாய பிரதிபம் இல்லை பாருங்கள் தண்ணியில் குஞ்சு பாருங்க உள்ள ஆழமாக இருக்கா இல்லையா ஆழாகலம் இருக்கா ஆகாய பிரதிம்தம் அது மேகம் பிரதா மேகம் உள்ள தெரியும் மேகம் இல்லையா வெறுமனே தண்ணி என்ன பாதாள மாதிரி தெரியும் உத்துணவங்க அப்போ தான் அணித்தரை தெரியும் இது மழை காலத்தில் பார்க்கலாம் படகு தண்ணி இருக்கும் போகும்போது காலிக்கும் பயமாக இருக்கும் ஏன்னா ஆழமாக இருக்கும் இருக்கேன்னு அது உத்து பார்த்தாதான் அது தண்ணி தெரியும் தர தெரியும் அப்போ தைரியமாக போகலாம் அப்போ பிரதிம்பம் அருவத்துக்கு உண்டு ஆகாய் அருவம் உண்டா இல்லையா அப்படி போல் இந்த அவித்தையிலும் பிரம்மம் பிரதிபிக்க முடியும் மாயிலும் பிரதிபிக்க முடியும் சுத்த ஜலம் போல இது மல்ல ஜலம் ஆனால் களங்களாக இருக்கிறதுனால இசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அஞ்ஞானியுடைய ஆட்சிக்கு உட்பட வேண்டியிருக்கு அங்கே சுத்தமாக இருக்கிறதுனால அஞ்ஞானத்தில் விடுபட்டு உலகத்தில் அத்தனை அஞ்ஞானிகள்லேயும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சர்வோஜியத்தன்மை சர்வசக்திமான தன்மையெல்லாம் உண்டாகிறது அங்கே அதனால தான் அவதாரம் பண்ணிக்கிறோம் சொல்லப்படுகிறது இத்தகைய நிலையை பார்க்கும்போது ஒவ்வொரு ஜீவர்களும் அருவம் உடையவர்கள் தான் உருவம்ங்கிறது அஞ்ஞானம் அந்த அஞ்ஞானத்தை போக்குவதற்காக விசாரம் பண்ணணும் என்று சொல்லப்படுகிறேன் இப்ப சொல்லுங்க அருவமா உருவமாத்தினால சேர்த்த நான் என்றும் எழுந்திரும் சொல்றேன் அது சொப்பனத்தில் நான் என்று எழுந்தும் சொல்றேன் ஆகவே வாசமாக ஜீவன் அருவம் அருவம் என்ன பிரதிம்பம் பிரதிம்பத்தினுடைய பிம்பம் அருவம் தான் அதனால தான் இருக்க முடியுது முடியுமா ஆகாயத்தினுடைய பிரதிம்பம் எப்படி இருக்கு ஆழமாக அகலமாக இருக்கிறதுனால ஆகாயத்தை பிரதிபுதம் சொல்கிறோம் என்ன சொல்ல முடியுமா ஆகாயம் ஆர்வம் தான் அருவா இருந்தால் கூட பிரதிபிக்கிறது யோகதும் உண்டு அதுக்கு தண்ணியில் மட்டும் பிரதிபிக்கிறது இல்லை சத்தமும் உண்டு சத்தம் பாருங்க எதிரொலி செய்தா இல்லையா சத்தம் ரூபமா இருக்கு ரூபம் கிடையாது இருந்தாலும் எதிரொலி பண்ணுது அப்போ சத்தத்துக்கும் பிரதி தன்மை உண்டு அந்த எதிரொலி பிரதின் துணி என்று அப்படி இதை விசாரம் பண்ணி பார்த்தா ஒருவன் தாங்கிய அனைத்துக்கும் இந்த அஞ்சனுடைய ஆட்சி உண்டு அதில் விடுதலை பெற்றவர்கள் காரியபிரமங்கள் விடுதலை பெற வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் மொமுட்சுக்கள் அது சிந்தனை இல்லாத மூன்று பேர்களும் இடத்துக்கு போனாலும் கூட இதனுடைய ஆட்சி நடந்துக்கிட்டுதான் இருக்குங்க எனது குட்பானங்கள் பட்டு சிவருமானுடைய இடது பாகம் இன்னும் கருத்திருப்பது எனல் பண்டு ஓர் நாள் மலர்பட்டு இன்றும் அக்கறை முன்னொரு கால் எனது குட்பபானங்கள் பட்டதினால் இப்போவும் அந்நிறமே கண்டர்மேனி செம்பாகம் கருத்தது திருநீலகண்டர் திருவுருவம் செந்நிறமான இடப்பாகமானது நீரணமானது அண்ணர் அவர் பார்வதி தேவிக்கு இடப்பாக கொடுத்தார் திருகரிசிக்காக அப்படி கொடுக்கும்போது சிவந்த மேனியான முழுமையாக மேனியான அது பாதி நீரிடம் ஆயிடுச்சு இப்போ வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய வேலை தான் காமன் வேலை ஏன் அந்த அம்மாவுக்கு பாதி கொடுக்கணும் கொடுக்க அப்படிக்கலாமில் முடியா நான் விடுவேனா புஷ்பான போட்டேன் பாதிப்படுத்தி பலம் அப்படின்னு அரிசிதான் அரிசி பேரு தெரியல சுத்துறது அந்த அம்மா கேட்டது என்ன உங்களை மட்டும் சுத்தி போறது என்ன சுத்தக்கூடாதா அப்படிதான் சுத்துவ அதெல்லாம் முடியாது சொல்லும் போது இவர் தட்டி கழிக்க முடியலையே பானம் போட்டில்ல அவன் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டான் அதான் சேர்த்து இல்லைன்னா அவர் அதெல்லாம் முடியாத பாதி பாகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுமா இல்லையா கொடுத்த காரணம்னா பானம் போட்டுதான் காணும் மலர் வானம் போட்டாச்சு ஆ பாதி கொடுத்தார் கொடுத்த உடனே என்னாச்சு ஒரு செவத்த உலகம் பாதி கழுத்து போச்சு அவன் என்ன பண்ணார் ரிசியானவர் வல்லு ரூபாய் எடுத்தார் பிடிங்கினார் வல்ந்தோம் பறந்து வந்தார் இந்த பக்கம் சுற்றி நடுவில் ஓட்ட போட்டு போயிட்டார் அதான் அதனால ஈஸ்வரன் ஓட்டப்பாடு போன பிறகு ஆகா இவ்வளவு செஞ்சு கூட பக்தனானவன் ஓட்டுப்பாட்டு போயிட்டான் என்னை சுத்த மாட்டேங்கிறானே அப்போ ஏ திரிசிங்க வா பாதி என்னுடைய பங்கு இருக்கு அந்த பங்கு கொடுத்துரு அப்படின்னா சர்மம் உதிரம் மாசம் மூணும் அம்பி எங்கள் தனாயத்தை மச்சை சிவனுடைய சிவனுடைய நீ வச்சுக்கலாம் எருடைய பான் கொடுத்துரு அப்படியும் வைராகி இருக்கு பாருங்க அவருக்கு ஆனாலும் என்ன பண்ணாரு நான் பானம் பண்ண மயங்கி சேர்த்துக்கிட்டார் அதனால என் பானத்துக்கு மரியாதை இருக்கா இல்லையா இடத்துல காமாதி படைச்சிருக்கு அண்ணனுக்கு காமன் தான் பிரதம தளபதி அந்த ஒற்றர்கள் வந்து சொல்லும் போது பண்ணி பார்த்தா அந்த பயந்துக்கிட்டு எல்லா சொல்ல மாட்டேங்கிறாங்க அது இருக்கிறதுனால ஒற்றர்களை சுத்தத்தாரையும் முடிச்சதில் போடுங்க பத்தி காமன் சொல்றது மும்மூர்த்திகளே என்னை கண்டு மூடெடுத்து ஓடி போயிட்டாங்க மற்றவர்கள் விவாதி எடுத்தாலே எல்லா விதமான அந்நிலைய ஆட்சி வந்து அதில் நாங்கள் இருப்போம் அப்படி எங்களை வர்றதுக்கு யாரும் எங்களுடைய ஆட்சியானது ஜெயிக்க முடியாது எந்த அவதாரம் அந்த பரம்புரம் எடுத்துக்கோ நான் வேண்டுகோம் என்று வாதம் என்றால் அதற்கு விளக்கம் முதல்வர் 然后 சம்பனத்தில் மனதோடும் என்று சொல்லக்கூடிய இந்திய ஆசை நோய் தந்திய மனிதரையும் கதிர்லும் நிலை நிற்கும் கணபதியின் முனைப்பூர் வாழும் வெந்த இருப்பு பொறியும் என கொடிய மனவேற்கை மேற்கு வைத்தோர் சுந்தர ஞானிய வீரர் சூரவை இணைப்பில் திரும்பி செய்வாங்க யாரா இருந்தாலும் சில நேரத்தில் துரும் போல ஆட்டு படைப்பாங்க பயன்படுத்த பயன்படியாரு ஒண்ணும் நல்லதில்லை ஆசை நோய் இருக்கு அல்ல என்ன துன்படுத்து மனதில இருக்கிற அந்த காமலுடைய சேட்டை தான் வெளியில மயில உரிய சொல்ற அந்த மனதை நேர்வத்துவர் சரி விசாரித்த திருமுடையவர் தான் ஒவ்வொரு திக்கிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கு வந்து மயங்கனா சொல்லப்படுது அதாவது மேனகை பூவசி சிப்பிடி அப்புறம் தடிச்சு ரம்பை நாலாவது திக்குல வந்து வருந்தது ரொம்ப கோபம் பார்த்தா கோவமாக அது தெரியுதுதான் அப்புறம் ஜெயிக்க அவரையும் மூணு திக்கில மயக்கிடுச்சு மேனக அவர் சமையல் சவுந்தில் அப்படி யார் பிறகு ஞானியர் நல்ல ஞானம் இருக்கு ஞானமா இருந்தாலும் கூட அவர்களும் நடிப்பு வரும் ஜெய்மணி சொல்லுவாரு ஆசிரல் சுஷ்யர்கள் நாலு பேர் பைரர் சுமந்து ஜெய்மணி போய் சொன்னாங்க ஜெய்மணி என்ற கர்மகாண்ட சாதனம் பண்ணார் நல்ல விஷயம் பண்ண அவர் பேசும்போது என்ன எந்த பெண் மயக்கமோ ஒன்றும் செய்யாது அப்படின்னா அப்படி இல்லப்பா சமயங்கள்ல மயப்பது வந்துடும் ஜாவது அதெல்லாம் முடியாது பெண்ணாசேமிட்டு கொண்டு போய் வராது அப்படின்ட்டா அவ்வளவு நம்பிக்கை சரிப்பா நல்லா தான் என்னால் கழிச்சு மழை பிடிச்சுக்கிட்டது பிடிச்சுக்கிட்ட உடனே ஒரு பெண்ணு அழகான பெண்ணு மழையில நடந்துட்டு போய் சென்னு தண்ணிக்கிறா என்ன குடிசால தனி கூட உங்களை அடுத்தோம் அப்படின்னா இல்ல இல்ல என்ன செஞ்சிடும் கொஞ்சம் சரி போன உட்காந்துருப்போம் அப்படின்னா அப்புறம் மழை அதிகமா போச்சு நான் உள்ள படுத்துக்கிறேன் உள்ள படிக்கலாம் என்ன சாமி நல்லபடியா தரேன் குடிச்சி இருக்கு சரி படுத்துவேன் அப்புறம் படுத்துக்கிட்டா யாராவது வந்து தனியா பருத்த விடுவாங்களா இவரும் தூட்டம் வர மாட்டேங்குது அவரோட அளவுல மயங்கி வச்சு அப்புறம் என்ன பண்றது போன வந்து தவறாரு யாருந்தான் இங்கே வந்து இங்க இது மாதிரி ஆசை வந்து எப்படி சொல்றீங்க அதான் தலைக்குடா என்னதான் ஜார்க்க தலைக்குடா கேட்டீங்க தரம் அப்படின்னு சொல்லி தலைக்குடா கே ஆசை வந்து பார்த்தா மேல கூரை மாதிரி ஏறி கூட்டிட்டு வெள்ளிட்டம் இருந்தது நீ சொன்னியா இல்லையா கொம்பளை மாயிட்ட முடியாது தண்ணியே இது மணி முடிய அப்புறம் தலை குழந்தா அம்மா தான் சத்துதான் அதனால ராமனை ஜெயிக்கிறது என்ன லேசான காரியம் இல்லை ஜெயிக்கணும் ஒளிந்து போகலாம் இந்த ஜெயமினி போற சுந்தர ஞானியர் அவன் ஞானம் உடையவர் தான் அவரும் உன்னால் முடியும் வீரர் வீரர் அதன் பிறகு கலைக்கோட்டு மகரிஷி அவரது பெரிய ஞானிதான் களைக்கோட்டு மகரிஷன் சொன்னா கொம்பு நடத்தியிருக்கும் மானம் கொம்பு அதனால களைக்கோட்டு மகர் கொம்பு ஆனாலும் அவர் சமாதை தோல்வி சின்ன வயசிலேயே மானம் அழிஞ்சவருதான் இடம் கிடையாது இல்லாம இல்லை அவர் உலகத்த பெண்ணையே பார்த்து கிடையாது அயோத்தியில ஆட்சி வரும்போது அங்கே கடுமையான மழை எல்லாம் பஞ்சம் ஏற்பட்டது அவர் சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு மூணுத்தருக்கார் அவர் காலில் சக்கர நிறுத்தி அந்த சக்கர வடிவந்தா மழை பெய்யணும்னு சாப்பிட சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்ப கூட்டு வரணுமே அவரு வரமாட்டாரு தொந்தரென்று மயக்குதான் கொண்டு வரணும்னாரு அப்ப யாருக்குனா ஜாஸ்தான் தயாராது தான் இல்லை நான் கொண்டு வந்துறேன்னு போனேன் அதனால பெண்கள்லாம் போயி அவரை பார்த்தாங்க காட்ட பெ கொடுக்கு முன்னாள் கொண்டு இருக்கு மிருகம் பெரிய எதிரி எல்லாம் வெல்லுவோம் ஆனா ஒரு பொண்ணை வெல்ல முடியாது அட no, மதுபி Mm <laughs> இருந்தாலும் இருந்தாலும் கூட சேட்டை குறைஞ்ச முடிச்சுக்கிட்டாங்க சூழ்நிலைகளில் ஆதிக்கம் செல்லு தான் செய்வோம் இவங்களுக்கு எவ்வளோ இருந்தாருங்க பத்து லக்கர் அவங்க இல்லை நல்லா பிடிச்சோம் பிடிச்சிக்கிறார் அந்த நிலை தான் வேற நமக்கு சொல்லிக் கொடுக்குது நீ கர்மானுசாரம் கூட குறைச்சு இருக்கத்தான் செய்யும் அது பொது நினச்சிப்போங்க அப்போ கேட்கலான் நீங்கள் இப்படி எப்படி நினச்சிக்கிட்ட எப்படி சம்பாதிக்கிறது நான் முன்னேறுறது வாழ்க்கை முன்னேறணும் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க சரி முன்னேறினவங்களுக்கு முன்னேறதுக்கு எவ்வளோ இல்லை சொல்லுங்கள் முன்னேற்றம் அடைகிறவங்க எல்லாம் வேணும் அரசியல் ஆயிரம் கணக்கு சம்பாதிச்சு சொல்றாங்க அவங்க அரிசிக்கிட்டே இருக்காங்க அழகிறாங்க அப்புறம் அதை விட நாங்க என்ன பண்ணுவோம் முன்னேற்றம் என்ன கை கிடஞ்சாங்க கட்சியில கீழே கோஷ்டி சண்டை வந்தாலும் போச்சு ஓட்டி வந்து வந்துருது இல்லை ஒரு கோட்டி ஒரு கோஷம் அண்ட் வந்துருது அது மாத்தி போகும் அவங்க செய்யறாங்க நமக்கு எதுக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஆண்டவன் செய்வார் பிரார்த்தா செய்ய முடியும் அப்போ நாம அதில் திருப்பி அடைஞ்சுக்க வேண்டியதுதான் நமக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஆண்டை வழி வச்சிருக்காரு சரி அது முன்னேற்றம் எவ்வளவுக்கு இருக்கு அவருக்கு போதும் திருப்பி அடையணும் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை வளர்ச்சிக்கிட்டாக்க காமரனுடைய ஆட்சி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் இது எல்லாம் இருக்கு இதுக்கு எல்லாம் என்ன சொரூபந்தான் சொர்வ ஞானத்தை நோக்கி போறோம் சொருவ ஞானம் இல்ல நாச படைஞ்சுமே நீ மாய எல்லை காணும்னா எல்லையே போயிட்டே இருக்கு சந்திரபதி இந்திரபதி பிரம்மலோக பதியே இல்லை அது சொல்ல இருக்கலும் அண்ணவரும் அவதானமும் அவர் வாழ்வும் போயினோக்கும் எந்நாடும் பேராமாரும் அண்டங்களும் இறந்தவெல்லையில் கண்ணாடும் அவை எங்கே நிலை எங்கே கவலு நெங்கே ஜதகராஜன் பார்ட்டத்துல மண்ணால மன்னவரும் அவர் வாழ்வும் போயின எத்தனை மன்னர்கள் போயிட்டாங்க அது நுண்மணல் பெருமண் பெருமணல் இல்லை நுண்மணல் ஊக்குமா மணல் என்ன முடியுமா அப்படி எத்தனை பேர் போனாங்களோ விண்ணாலும் இந்திரரும் அவர் வாழ்வும் போயின அது விண்மீன யோக்கம் ஆகாது நட்சத்திரம் என்ன முடியுமா ஊக்கம் அது மட்டுமா சீட்டு கருத்தாக இருக்காங்க என்னாலும் பிரமரும் மண்ணங்கள் இறந்த இல்லை இல்லைன்னா எத்தனையோ பிரம்மதேவர்கள் வந்து சீட்டு வண்டி பண்ணி அவர் கற்ப காலத்தில் போயிடுறாங்க அப்ப விசாரமான கண்ணாலும் அவை எங்கே வாழ்க்கை நிலை என்ன கவலை நெஞ்சு ஏ மனங்க வச்சா சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறார் ஜனகராஜா எப்படி சொல்லுகோ அப்படி இருக்கு வாழ்க்கை நிலையாம இருந்த இடம் தெரியாம போறதுன்னு இப்ப நம்ம ஆச்சரியமா சொல்றோம் இன்னும் விசாரம் பண்ணி பாருங்க இந்த வாழ்க்கையில் சொப்பனத்த இருக்கா போயிடுச்சு எங்க போச்சோ சொனத்துல கேட்ட வாழ்க்கை ஜாகிரத இருக்கா ரெண்டு சுடுத்துல இருக்கா அப்ப எங்க போகுது இது சாச பிரமாணங்கள் நான் அனுபவத்துல பாக்குறேன்னு தினசரி இங்க இருக்கும் போது பிரார்த்தனை சார் இதை கிடைக்குதா விவகாரம் பண்றோம் தூங்கிட்ட எந்த வாரம் இல்லையே இல்லையா அப்புறம் அந்த பண்ணிக்கிட்டே இருக்கா சத்தியபுர்த்தி சுகபூத்தியோடு இங்கும் வந்து அது இல்லா போச்சு ரெண்டுக்கும் இடையில ஒரு சுழ்த்தி வருது அப்ப நான் உறவும் ரெண்டுமே இல்லை தானே ஜீவனும் ஜீவன் அருவன் தான் ஈஸ்வரன் அருவன் தான் அப்புறம் ஜீவன் வந்து உருவம் மாதிரி ஈஸ்வரன் உருவமாகிறார் காரிபுரன் ஆகிறார் அவ்வளவுதான் அப்போ அருவம்னு சொன்னாக்கா அது என்ன அதுதான் பிரம்மஸ்வரம் தான் மாயோடு சேரும்போது இந்த விவகாரம் இந்த விவகாரம் மற்ற இடம் பிரமஸ்வரம் மாயை சம்மந்தம் நீக்கிட்ட பிரம்மஸ்வரவன் தான் அது பிரமஸ்வரூபம் தான் சுத்தபிரமும் சொல்வது அதான் உண்மை அதுதான் அதுதான் சம்மாதின்னு பேரு அப்புறம் சாஸ்திரத்தில் எங்கேயோ சொன்னதுங்கிறது ஒரு பிரமாணம் வழியா அனுபவத்தில் எப்படி இருக்கு ஜாகிரதும் சோப்பனத்தில் சோப்பத்தின் ஜாக்கிரதை இல்லை ரெண்டு சுரியத்திலையும் கிடையாது மூணு விசாரணும் சுரியத்தில் கிடையாது சமாதியில் கிடையாது இப்படிலாம் இருக்கு இதுக்கு இந்த நிச்சயம் பண்ணுறது விசாரம் தான் முக்கியம் நல்லா அடிக்கடி விசாரம் பண்ணி பண்ணி நம்ம மனதை சமானப்படுத்தணும் கவலும் நெஞ்சி ஏ விசாரம் பண்ணிப்பாரு அப்படிங்கிறத செய்யறதுக்கு தான் இவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சகாயம் அப்படி செய்யற இது காமன் இருக்கிறது இல்லை ஓ இவங்க நான் போயிடுவோன்னா திருநாள் யாரும் திடுவான் தூங்குறவங்க திடுவான் பஸ்ஸில் மாதிரி என்ன ஜாக்கிர திடுவான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாப்பா தான் போயிடுவான் பாத்தாங்க எங்க ஏமாற்றம் இருக்கு ஏமாந்துருக்கோம் அவங்க ஏமாத்த கொஞ்சம் உசாரா இருந்தா அவங்க வரமாட்டான் அப்படி போல வேந்தம் படிக்கிறாங்கடா கொஞ்சம் உசாரா இருக்கான் போயிருக்கு சரி நமக்கு எத்தனையோ இடம் பிடிச்சி போயிடுறா போட்டு கோடிக்கணக்கா இருக்காங்க ஒரு சில பேர் போனா போட்டோம் வீட்டு போயிடுறான் அவ்வளோதான் ஆகவே இது ஏதாந்து விசாரம் இருக்கு இது கெட்ட குணங்கள் தடமாடிப்போம் ஆஹ் தண்டகுணங்கள் வர வர இது கெட்ட கொண்டு தடமாடி கிடக்கு போகலாமா இருக்கலாமா போலாம பார்க்குது சில போகுது சிலது வருது சில இருக்குது ஏமாத்துது பல விதமாக இருக்க அப்படிங்க கலந்து தூ மணனும் வாய்மேராது மடவாரதம் சொன்னவில் உள்ளளவும் அளவேயோ காமன் எனும் நாம முளதாம் அளவும் மாயைக்கு மாயை கண்கள் கழியாது ஒரு வருகும் மாதர் வாய்மொழி மகிழ்ந்து கேட்கும் வரை மதனாகிய என் வல்லமை உண்டு அதுவரை மயக்கமும் நீங்காது மனிதர்களுக்கு ஞானமும் உதயமாகாது என் பொருள் மடவார்தம் சொல் நவிழ உள்ள அளவும் பெண்களது வார்த்தை ஆடல்களை சுகம் என்று கேட்கும் பர்ந்தமும் தூமணமும் வாய்மையும் உராது என்னும் அளவையோத்தியமும் சத்தியமும் பிரம்மச்சரியமும் யாரும் அடையார்கள் யாரும் அடைய மா போ மன்மதன் என்ற பெயரும் உள்ளதாம் அதாவது மாதரும் மன்மதனும் என்னும் இருவரும் உள்ளளவும் மாயை கங்குல் கடியாது ஒரு ஒரு கண்ணும் அஞ்ஞான அந்தகாரம் நீங்க மாட்டார் ஒருவரேனும் தத்துவஞானம் அடைய மாட்டார்கள் ஆகவே இது பெண் மயக்கத்தை பற்றிய வாசகங்கள் அதான் கல்யாணம் பண்ணி மனை மக்களோடு வாழப் பற்றி பேசப்படலை அதற்கு மேலே வெளி சம்பந்தங்கள் தான் பற்றி பேசுறது அதுதான் மிஞ்சினது என்ன அங்கீகாரம் பண்ணது கல்யாணம் பெரியவர்கள் அங்கீகாரம் பண்ண பண்ணப்பட்டது அது குடும்ப வாழ்க்கை உள்ளவர்கள் அதே வந்தவர்கள் விட்டவர்கள் அவர்களும் வெளில க கண்வாட்டம் எடுக்கப்படாது ஆகவே அவர்களுக்கு அந்த மாதிரி இவர்களுக்கு ஒன்று ஒன்று தொடர்கிறான்னா அந்த ஒன்று இன்னுக்கணும் மற்ற தொடர்படாது மற்ற தொடர பற்றி தான் பேச்சு மற்றதெல்லாம் மணிமக்களோட வாழை அப்படிங்கிறது ஆகவே அதை விருதி பண்ணிக்கப்படாது அப்படி பண்ணிக்கிட்டாக்கா ஜெயிக்க முடியாது அஞ்ஞானத்திலிருந்து நீங்க மாட்டார்கள் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அளிச்சம் அடியிருந்து உடம்போடு உள்ளவன் பெண்ணாசியை விடுவது என்பது இல்லை எது வரைக்கும் உடம்பு என்று சொல்ல உபாதி இருக்கோ அது ஆசிரியர்கள் செய்யும் என்று சொல்ற இதன்பொருள் அனிச்சம் அஞ்சும் அடியினாரை தொட்டால் சுருங்கியும் அஞ்சும்படியான கால்களுடைய பெண்களை யார் மறப்பர் அறிவினால் யாரால் மறக்க முடியும் பஞ்சேந்திரியங்களாலும் பஞ்ச விஷயங்களை பகுத்து அனுபவிக்கும் அறிவினால் மனிச்சர் முன்பு மனிதர் முன்னிலையில் இருந்து தான் வடிக்கும் வந்திருந்து யான் கூறுகின்ற வார்த்தை வார்த்தையே வார்த்தைதான் வார்த்தையான வார்த்தையாகும் ஆகாதன இதிலிருந்து இந்த காமனுடைய செருக்கு சொல்லிட்டு போகிறார் ஆகவே பதினோரு பாட்டுகள் இவங்க காமனுக்கு முடிஞ்சது அதன்பேல கோபத்துக்கு அடுத்த பாட்டு வந்து ஆரம்பமாகும் அவ மேவு கொலையின் செய்பனே எழுந்த போதி உலகு நின்று கொலையும் அவதாரியை கோபம் கோபம் விட்டால் உலகம் நடுங்குமெனல் இதிலிருந்து கோபத்துக்கு ஆரம்பிக்கிறார் பதினோரு பாண்டு காமனும் சொல்லப்பட்டது இனி கோபம் கோபம் இருக்கே அது மிக பொல்லாதது இதன் பாவம் மேவு கொலையினோடு பாவத்தினால் பொருந்திய உயிரை கொள்வதோடு பழு கணல் செய் கொழு விழு வெப்பமான அக்னியை போர் கொடிய பார்வையுடைய கோபம் எழுந்தபோது கோபன் ஆனவன் வந்த காலத்தில் இவ்வுலகு நின்று குலையும் இந்த உலகில் இரு உலகிருந்து நடுநெடுங்கும் இது இந்த கோபனுக்கு அவதாரியை முன்னுரையாக சுருக்கமாக சொல்லப்பட்டு இனி சனி தினையாக அழுத்தப்பாடு சொல்ல குழைந்துளம் மீனை தீழும் தோறும் பெரியனும் கோபம் வந்தால் விய்களையும் நிலை செய்யும் எனல் என்பொருள் அறிஞரும் பெரியதம் தலைமை ஒன்றிட முனிவரும் உயர்ந்த முதன்மை அழியும்படியாய் குலை குலைந்து உலம் நினைந்திடும் நினைந்திடும் தரும் நடுநடுங்கி மனமானது நினைக்கும் நினைக்கும் போதெல்லாம் குடற் கரிந்து உலக அடங்கலும் நடுக்குதல் குடல் எரிந்து உலகம் எல்லாமும் நடுக்கம் அடையும் தலை குலைந்து உடை குலைந்து தலைமுடி அவிழ்ந்து உலை அவிழும்படி எழும் சலம் எனும் தடல் அது உண்டாகும் தனியாத கோபம் என்னும் அக்னி அதுவும் இது இந்த பாட்டில் பல விஷயங்களை அழைக்கிருக்கார் அதாவது முனிவரும் உயர்ந்த தனது முதன்மை முதன்மை அழியும்படியாய் என முனிவராக இருந்தாலும் கூட அவர் சிந்தனையெல்லாம் போயிருக்கும் விசாந்தர் கோபுகிறார் கோபி அவரு சரி அவராவது கோபத்தில் வெட்டி கூட பெற்றிருக்கார் வாஸ்டலில் வருது துர்வாசர் கோபமே வடிவெடுத்தவர் அவர் தோல்வி கூட அடைஞ்சிருக்கார் அதாவது இந்த விஷ்ணு பக்தர் அவரு பேர் என்ன அவர்கிட்ட போய் ஏகாத விரதத்துக்கு பாட்டு போனார் போன உடனே இன்னைக்கு ஏகாதீசி வரதான் துவசி அம்பரேசன் அம்பரேசன் கிட்ட போனார் சரி சாப்பிடுங்கன்னா இல்லைன்னா குளிச்சுட்டு வர்றது என்ன சரி குளிச்சுட்டு அப்ப மறுநாளுக்கு யாராவது பிச்சமாக இருக்கு கொஞ்சந்தான் இருக்கு திதி மறுநாள் பட்னி ஏதாவது இருந்துட்டு விரதம் விருது துவா சேர்த்து பாட வர்றது வர்றதுக்கு நேரம் ஆச்சு சரி திதி இருக்கும் போதே விரதத்தை கழிச்சுன்னு ஒரு தொலைசேர்த்து சாப்பிட்டார் அங்கே வந்துட்டா என்ன பண்ண நீங்க இன்னும் வரல தொலைசீயம் சாப்பிட்டேன் ஏன் நான் வராது போது எப்படி சாப்பிடலாம் கெட்டுப்போச்சு விரதமே கெட்டு போச்சு அப்படினா அப்புறம் மன்னிப்பு கெட்டால் முடியல அப்படின்னா அவர் என்ன பண்ணார் செடியை பொடி போட்டார் போட்டவுடனே ஒரு அவசரம் வந்துட்டான் அவசரம் வந்தவுடனே துரத்த ஆரம்பித்தான் துரத்த ஆரம்பித்த உடனே இவர் பார்த்தார் கண்ணை மூடின்ட்டு தியானத்தை உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் மகாட்டி அங்கேருந்து சக்கரத்தை அனுப்பிட்டார் அனுப்பினவுடனே இவரை துராசை துரத்துது அரங்க போயிட்ட போயிட்டார் ஓடிட்டே இருக்கார் போனார் சக்கரம் போனார் சரி கைலாசி போனா என்ன பண்ண முடியும் அது அவருடைய கோபத்தை அப்புறம் என்ன சொன்னார்ன்னா நீ அங்கேயே போயிரு விஷயக்கிட்டே போயிருந்தார் இங்கேயே வந்தார் ஏப்பா நான் விட்டு என்ன எனக்காக விடல அப்ப விட்டு அவனுக்கிட்டே போகிட்டான் அப்புறம் இங்கே வந்தார் இங்கே வந்தேன் அப்போதான் இவர் தியானத்திலேருந்து கலையிறார் இந்த மாதிரி செஞ்சு போட்டேன் அப்பா மன்னிச்சுக்கணும் கெஞ்சிறார் அப்பா கண்ணுத்தப்பதான் பார்க்குறாரு என்ன விஷயம் ஒன்றும் புரியலன்னார் இந்த மாதிரி விவரம் சொன்னார் அப்படியா இவ என்ன செய்யணும் அது சக்கரம் நிற்குது இவர் அழுக்கிறதுக்கு அப்போ உத்தரப்போட்டால் அறுத்தணும் அது சக்கரத்தை அனுப்பிச்சிட்றப்பா அப்படின்னா சரி அனுப்பிச்சிட்றேன் சக்கரமே நீ போயிட்றப்பா நான் போயிடுச்சு அப்புறம் நான் செஞ்ச தப்புன்னு மன்னிச்சுக்கோன்னு கேட்டான் பாருங்க அவர் கோபமெல்லாம் ஜோல் அடித்து பாருங்க உடத்துல பெரிய முனிவர் அவர் கோ அவர் கோபத்துக்கு அஞ்சாவது உலகத்தில் இல்லை சரஸ்வதி கோவ சாபம் அதாவது உபயபாரதி அப்படி எல்லாம் சொல்லப்பட்ட அவரே அமரிசங்கிட்டு மன்னிப்பு பயப்படுறது எல்லாரும் முனிவரும் உயர்ந்த தனது முதன்மை அழியும்படியாய் நடுநடுங்கி மனவானது நினைக்கும் போதெல்லாம் குடலிருந்து உலகம் எல்லாம் நடுங்கும் நடுக்க அடைய அவ்வளவு கோபத்துக்கு மகிழவே இருக்க அவரே அப்படி இருக்கும்போது அவரு சரம் போட்டுனா மட்டும் குறையுமா இவர் குறையதுல வளருமா அப்படி இருந்தால் அதெல்லாம் அப்படி இருந்து அவரை கூட மன்னிப்பு நம்பரி சங்கிட்ட என்ன பண்றது தலைமுடி அவிழ்ந்து உடை அவிழும்படி சண்டை வந்தா பாருங்க முடியெல்லாம் போயிடும் வேட்டி கூட அவர் போயிடும் தெரியாது கண்டுபிடிக்கல அப்படி கிடக்குது அதை பார்த்துருக்கேன் பறந்துடுறாங்க எழும் சலம் எனும் தளல் அது உள்டாகும் தனியாக கோபம் என்னும் அக்னி ஆகும் அவ்வளவு வேகம் இருக்கான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனிச்சுடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி கோபம் வந்தோன்னா யார்கிட்ட இருக்கு அவனை தான் கொள்ளுவான் அதில் மத்தவங்களை அவனுக்கு குடும்பத்தையே இனம் என்ன ஏன் பண்ணியாச்சிடும் இவனுக்கு பா பாதுகாப்பாக அவங்களும் அழிச்சிருமா அப்படி தானே அழிக்குது பாண்டவர்கள் இல்லை அழிக்கணுமென்னு பார்த்தேன் திரியோதனன் அவங்க இனம்தானே போச்சு கோபப்பட்ட என்ன பண்ணுறது பாருங்க சிலோன் இல்லை தமிழில் ஒழிச்சு கட்டணும்னு மூச்சு பண்ணுறாங்க சிங்களவர்கள் ஏன்னால் முடியலையே இது வருஷம் போராடுறாங்க இவங்களும் அவர் வெட்டி பரல இவங்களுக்கு மழை பெஞ்சு ஒவ்வொரு லட்சம் பேர் அவதிப்படுறாங்களா இதுதான் லாபம் கண்டதவங்க ஆக ஒரு இனத்தை அழிக்கணும்னு சொன்னா அது அந்த கோபம் செல்லலையே அதை ஏமா பொண்ணு சொல்ல முன்னாள் பாதுகாப்பு உள்ளதெல்லாம் நான் ஆசை ஏன்னா அந்த தமிழர்கள் அங்கே நாட்டு பிறந்தவங்க இங்க புயறினவங்க இல்லவங்கலாம் ஒரு சில லட்சம் தான் அவங்க பிரச்சனையே இல்லை அவங்க சொல்ல முடியும் கண்டுருக்காங்க தோட்டத்துல அனுப்பிடுறவங்களுக்கு உபுத்த பரம்பரையா இருந்தவங்கதான் சிங்களவர்களை அப்படித்தான் அவங்களுக்கு அவங்கதான் வந்தவங்க சொல்றாங்க அது சிங்களவர்கள் தான் வங்க அவங்கதான் சொல்றது சேர்த்து போயிட்டாருக்கு கூலி வேலைக்கு போல அவன் என்ன சேட்டை கிடையாது அவன் சொன்னபடி இருக்கான் அவன் ஒண்ணும் கிடையாது இப்ப இருக்கிற போல பூர்வி தமிழர் அயாள்பணி திருவாளுமலை எல்லாம் அவங்க அவங்க எழுபது முப்பது லட்சம் இருக்காங்க இவங்க அறுபது எழுபது இருக்காங்க மொத்தம் ஒரு கோடி ஜனமாங்க லங்கம் அப்படி இருக்கும் போய் ஒளிச்சு பண்ண முடியுமா மூணு ஒரு பாகம் அவங்க ரெண்டு பாகம் அவங்க மெஜாரிட்டிதான் போல அவதன கோவப்பட்ட ஒளிச்சு கட்டணும் நடந்ததா கழுத்தில் பாபு அழிஞ்சு போச்சு ஈராக்க அழிஞ்சது அப்படித்தான் எதிரியை எப்படியா மறக்கணும்னாக்க நியாயம் இல்லாம எதிரிட்டு தண்டை போட முடியுமா நியாயத்தோடு கோபம் தெளிஞ்சரை தெளிவர திசை திசை திசை மயக்குறும் செவிட நலை செயல கணலும் கொதிபர்வுளை தத்துவற்று சாந்தி பெற்று மற்றவரையும் ஞானமும் சாந்தியும் வரச் செய்யும் பெறுவோர்களையும் கிணம் வந்து சீர்குலைக்கும் இதன் பொருள் தெருள் தர பொருள் விருந்து ஞானத்தை உண்டு பண்ணும் அத்தியான்ம சாஸ்திரங்களை உபதேசித்து அருள் தர திரிதரும் தெளிஞ்சரை அனுக்கிரகம் செய்து கொண்டு சஞ்சரிக்கிற தத்துவ ஞாயிகளையும் தெளிவு அற திசை மயக்கு உற வெறும் குருடு என கொலை சில கனல்களும் விசாரஞானம் அழிய ஆத்மானாத்மை வேகமற்று விரைவிக்குருடனைப் போலும் செவடனை போலும் கொலைக்கு ஏதுவான கோபாக்கினி உண்டாகும் ஆனால் பொறுப்பவர்கள் தகிக்கும் போது சகித்து இயக்குளையத்தவர்கள் எந்த லோகத்தில் இருப்பவர்களாகும் தத்துவிகளையே ஒரு கை பார்க்குது அப்புறம் சாமானிய மக்கள் எந்த கீதி அப்படிங்கிறார் சொல்லும் குண்டே நின்றார் வெகுளி கடமையும் காத்தார் உள்ளவர் குணம் என்னும் குன்று அதான் சத்து குணத்திலே இருந்து கொண்டு இனஞ்சானம் பெற்றவர்களா கூட அந்த வெகுளி கோபம் வரும்போது சிறிது நேரமே வரும் அதற்க முடியாதா அது கோபத்துக்கு ஆறாதவர்கள் நாசமடைவார்கள் இவருக்கும் இந்த கோபம் சிறு சீர்தான் போனாலும் கூட தடுக்க முடியாதவர்கள் அவரை தான் செய்யும் அவ்வளோ வேகம் வருவான் என்னன்னா வாசனா தினம்தான் ஜென்மங்களில் இந்த கோபத்துக்கு ஆதிக்கம் கொடுத்து கொடுத்து அது சேட்டை அதிகமாக போச்சு அது எவ்வளோதான் நாசம் பண்ணாலும் சூட்சமாக அடங்கி தான் இருக்குது அது அடங்கி இருக்கிறது சமயம் பார்த்து வெளிவந்துடும் அப்படி வெளிவரத ஞானிகளுக்கும் சில சமயங்களில் கோபங்களாக காட்டுமாய் வந்தால் கணத்திருப்போம் மனத்திற்கு காரணம் முன்ஜென்மங்களோட சம்பாதிச்ச வாசனை அதிசூட்சமானது அது நமக்கு முன்னால இருந்ததுன்னா இந்த தன வாசனைகள் இருக்கு கண்டுபிடிச்சு நீக்கலாம் அது பின்னால இருக்கு சமயம் போல வெளி வருது பிரார தூக்கி விடுது விஷயங்கள் தேர்ந்த மாதிரி வெளியே வரும் விஷய லாபங்கள் வரும்போது தலை தூக்கும் இல்லைன்னா தலை தூக்காது அதாவது இந்த பூனை உட்காந்துட்டே இருக்குமா ஏடிப்பாட ஒண்ணு பிடிக்க போகணும் அது தாமர் சாதுவா இருக்கும் ஒண்ணு இருக்கணும் அப்படி போல தனக்கு ஆகாரமாக இந்திரிய விஷயங்கள் வரும்போது வெளிப்படுவோம் வெளிப்படுறோம் பிராகத்தை சேர்த்து விடும் அது தா பே பிராரத்தை அப்புறம் அனுகூலப்படுறதுக்குள்ள அதிகார விஷயம் அது முயற்சி பண்ண போதா அனுகூலமா இருந்தா கிடைக்கும் போகும் ஆனா வாசனை ஆனது முதல்ல அலங்கிருக்க நமக்கு தெரியுறதில்லை அந்த முன்பின் உங்களையும் ஆலோசியாமல் குரோதா விருத்திக்கு ஏதுவாகிய திட்டத்தின் சூட்சம் அவசியம் தான் வாசனை போயிடும் அது திடீர்னு வருவோம்னா விஷய லாபங்கள் வரும்போது திடீர்னு வரும் விஷய லாபங்கள் வர செய்யம் அது பிரார்த்தம் அப்புறம் இஷ்டம் கூட்டி வைக்கும் கூட்டி வைக்கும்போது திடீர்னு அந்த வாசனை வரும் வாசனை உள்ளாக்கா அந்த விஷயங்கள் வரும்போது கூட இது எழும்பாது அப்படி இருக்கிறதுனால வாசனையானது பெரிய பெரிய தத்துவ செயல்பட வைக்கிறது சொல்லமானது விஷயங்கள் மூலமாக வர செய்யும் அந்த சூழ்நிலையை கண்டு இந்திரியங்கள் மூலமாக மனசு போக தயாரா இருக்கும் இப்ப வாசனை வரும்போது மனதுக்கு கிடைக்கும் வேலை இல்லைன்னு கிடைக்காது இல்ல அம்பு இருந்தாக்கா இழுத்து வர அளவுக்கு தான் அது வேகம் கிடைக்கும் அம்பு இருக்கு பசுனா இங்கே தான் விழுந்துடும் அப்படி போல இந்த பிரார்த்தமான சூழ்நிலை அமைச்சாலும் கூட மனமாகிய அம்பானது வாசனை ஆகிய இழுப்பு இருக்கணும் வாசனை எவ்வளோக்கு எவ்வளோ வாத்தி பிறகு அவ்வளோ இழுப்பு இழுத்து விடுவான் அது போய் குறி சரியா இருந்தாக்கா தாக்கையில் என்ன பக்கத்துல போயிடும் அதுபோல வாசனை இருக்கு பலத்தை பொறுத்து வேகம் கிடைக்கும் அது மனசுக்கு அது வேகம் கிடைக்கும்போது அது விஷயங்களோட சம்மந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அது அப்போ தான் வேக வெயிலாக தடுக்கிறது வரும் வந்தாலும் குன்றும் குண வேணும் குண்டியால் வெயிலி கணந்தான் போயிடும் கமால் வந்தாலும் கணத்தின் போகும் வரும் வந்த உடனே உடனே வேகம் இருக்கிறது இல்லை ஏன்னா இழுத்து விடுறதுக்கு ஆள் இல்லைங்க நான் கீழே விழுந்துடும் ஓ வரும் வந்தா வேகம் இல்லை அவ்வளோ விஷயம் பழைய வாசனை புது வாசனையே வரும் முன் ஜென்ம வாசனையெல்லாம் இருக்குல்ல அதாவது மனசுக்கு மனம் வந்து அடங்கி போச்சு மனதில் சேட்டை கிடையாது சேட்டை இல்லாத சமயத்தில் வாசனை அது தன் செயல் மறந்து செய்கிறது அது தனக்கு என்ன செய்ய புரியுறது இல்லை வாசனால போகல காத்துல தண்ணி ஓடல கொட்டையில தண்ணி இருக்கு மேலும் தண்ணி தண்ணி இழுத்துட்டு போயிருக்கு இது அப்படிதான் கிணக்கும் அப்படி போல மனமானது பேசாம இருக்கும் அடங்கிய மனசு அது சேவை செய்யறது வாசனை தான் ஆஹ் போன மாதிரி இருந்தான் ஏலே வந்ததுன்னா உடைய ஓடுவேன் பேசாம இருக்கு அமைதியா அப்படி போல இங்கே வாசனையானது வேகம் உள்ளது அது மனமானது அடங்கிய மனசு ஞானிகளுக்கு அடங்கி போச்சு ஞானிகளுக்கு விஷய லாபங்கள்ல புரியும் இல்லை வித்தியாசம் வந்துச்சு வந்தாலும் கூட ஜென்மாந்திரங்கள்ல இருந்த வாசனையானது பிரார்த்தம் கூட்டி வைக்கும் போது வேக கிளம்பும் கிளம்பும் போது அது போகும் போனாலும் கணத்திற்கு போம் காரியத்துக்கு போகவிட்டாமல் அப்படினா நின்று வேகம் குக்கினாலும் கூட போறதில்லை அப்போ நியாயம் ஓ இது வாசனை திடமாகி மன தள்ளுது மனமானதை பயிற்சி பெற்று இருக்கிறதுனால போக மாட்டேங்குது சாட்சியா இருக்கிறேன் என்று ஞான இருக்கிறான் வகை அறத்தையே உடனுளர்கே மதிபரச் சொனோன் ஒரு சரத்திலே ஒரு கணத்திலே உடல் உரத்தை நீரிழ ஒரு குமீங் அந்நிதி பணி மூலமும் அபீதானந்துள்ள கோரையும் பதினெட்டாம் அத்தியாயத்தில் காமாதிபடச் சேர்க்கை போய் சொல்லிட்டு வருவார் அதில் காமனுடைய சேர்க்கை போய் சொன்ன பிறகு கோவண்டி சேர்க்கை சொல்கிறார் காமனுக்கு பதினோரு பாட்டுகள் சொல்லி விளைஞ்ச பிறகு கோபனுக்கு ஆறு பாட்டுகள் சொல்லப்படுகின்றன ை கல்லால்கீழ் சினம் விட வேண்டும் என சிம்மத்திரை பிடித்து காட்டிய சிவபெருமானும் சினமுற்று திருபுறம் எரித்தனர் எனவகை அறத்தையே போர் முதலிய துர்ச்செயல்கள் உண்டாகாதபடியாய் தர்ம மார்க்கத்தையே வட நிழற்கனே கல்லாறு விருச்சத்தின்கண் சனகாதிகளுக்கு தத்துவ ஞானத்தை உபதேசித்த ஜஷனாமூர்த்தியும் ஒரு ஒரு கணத்திலே ஒப்பற்ற நாராயணாஸ்திரம் போல நினைத்தவர் ஒரு சன நேரத்தில் உழற்புறத்தை செல்கின்ற திரிபுரங்களை நீரி எழ ஒறுக்கும் அழித்ததும் கோபத்தோடு கூலிய புன்னகை செய்தது கோபத்தினல்லவா தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொண்டு சிறுமுத்திரை காட்டி சனத சனந்தன சனாதன சனத்குமார் இருக்கு உத்தியாசம் செய்த சாந்தமூர்த்தியான சிவரவானி திரிபுரா சம்மா சம்மாரத்தில் கோபத்தை காட்டி அவர் சிரித்தார் தெரிஞ்சதல்லவா என்று சொல்கிறார் அதான் கோபம் அமைதியாக ஞானமாக சொல்லும்போது கோபம் தலை தூக்குறதில்லை விவகாரத்தை செய்ய தலை தூக்குது தலை தூக்கும்போது கூட அது வேக வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குமே ஆனால் அதனால் கெடுதல் கிடையாது கட்டுப்படாத கோபத்து தான் கெடுதல் இதே போல் நெருப்பு கையை சொல்லத்தான் செய்யும் அதை நெருப்பு சொல்லுதே அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணிடலாம் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணுறோம் துணி வச்சுட்டு தூக்கிறோம் இப்போ இடிக்கல நெருப்பு எடுக்கிறோம் ஆக நெருப்பை உபயோகமண்டலம் முறையே கொண்டு அனுகூலமாக இருக்குது இல்லைன்னு சொன்னால் அது சொல்லத்தான் செய்யும் அப்படி போல கோபமானது கட்டுப்பாட்டுக்குள்ள கோபம்னா அனுகூலம்தான் அவள் திருபுரா மரத்தில் சிவமான் அந்த கோபா பாவனையோடு சிரித்தார் அது சிரிப்பினாலே செத்தார் அது மூணுகள் செத்தார்கள் அதாவது வெள்ளி தங்கம் பித்தளை என்று சொல்லக்கூடிய மூன்று பட்டணங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் பறக்கும் பட்டணங்கள் எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு பறக்கும் எங்கே வேணாலும் இஷ்டத்துக்கு இறங்கும் மீ போகும் இப்படி இருந்ததுனால பூலோகத்தில் ரொம்ப பேர் துக்கப்பட்டாங்க திடீர்னு ஒரு குமார பாலத்தில் பட்டணம் என்ன பிள்ளை அப்புறம் மேலே பறந்துடணும் கருமே எல்லாத்துல போய் இறங்கிடணும் அப்புறம் நாங்கள் பட்டினா அறிஞ்சிடணும் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது என்ன வர வாங்கியிருக்காங்க அவங்க எந்த ஆயத்தினாலையும் எனக்கு கொல்லப்படாத யாரும் வர வாங்கிடல பாருங்க இப்போ எப்படியா சாவு நான் மூன்று பேர் மன ஒருமைப்பாடோடு இருந்தால்தான் எங்களுக்கு சாகுன்னா எப்போ ஒருமைப்பாடு வருது எப்போ சாகிவாங்க அதுக்குதான் சிவர் மறையிட்டாங்களாம் சரி எல்லோரும் வாங்க ஏற்பாடு பண்ணலான்னார் எல்லோரும் சேர்ந்து ஒரு தேர் தேர் சூரிய சந்திரன் சக்கரங்கள் பிரம்மாதா சாரதி குதிரைகள் நான்கு வேதங்கள் அப்புறம் உபனிசத்துக்கள் மற்ற புராணிகாசுகிற எல்லாம் தேராக உருவம் பண்ணாங்க அந்த தேவர் மேலே மேரு மலையை விண்ணாக வளைச்சார் அப்புறம் ஆதிஷ வாசுகையை நானாக வச்சார் அதுக்கு அம்பு நாராயணன் மகாவிஷ்வன் அம்பா வச்சார் இப்படி வச்சுக்கிட்டு போகும்போது அந்த தேவர் என்ன பண்ணதான் ஒரு பக்கம் சூரியன் பெரிய உருவம் சந்திரன் சின்ன உருவம் ததுக்கா பதுக்கான போகுது பார்த்தேன் அவன் சிரிக்கிறாங்க இந்த மூணு பேர் ஆமாம் இத்தனை பேர் வர்றாங்களே ஏன்னா நம்மளை கொடுறதுக்கே வர்றாங்க அவங்க ஆ இது என்ன தேர் எல்லாம் விபரீதமாக இருக்கேன் தேர் ஒழுங்காக இல்லை கசாமசான்னு இருக்கேன் இந்த கசாமசான் தேரில் வந்து என்னத்தை இவங்க இதன் பண்ண போகிறாங்க நம்ம திருவி பிறந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு அவங்க எல்லாம் மூணு பேர் இப்படி வேரில் வச்சிக்கிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படி ஏக்கரமாக இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்பு சேர்ந்து இல்லை எங்களாலதான் இவங்க நாசப்படையா எங்களால் நாசப்படையா நினைச்சுட்டு இருந்தாங்க அப்ப எந்த ஆயத்தை பிரயோகம் பண்ணாங்களே ஆயத்தினாலும் கொல்லப்படா சொல்லியிருக்க அதனால ஒரு சிரிப்பு சிரிச்சாலும் கோப சிரிப்பு உடனே அவங்க எரிஞ்சு அப்படி சுலமத்துக்கு இவ்வளவு சாதனை வேண்டியிருக்கேன் அத்தனை பேரில் தேவைப்படுறாங்க அப்பதான் ஏக்கா வருது அவங்களுக்கு இல்லைன்னா வராது அது சமயத்தில் திருச்சி ஆறுன்னு சொல்லப்படுது அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க கோபத்தை எந்த இடத்துல எப்படி க கணக் பண்ணி உபயோகம் பண்ணால் லாபம் உண்டு தெரியுது ஆகவே கோபம் என்பது அதுக்கு நாம் மடியமாக நம்ம கடுமையாக வச்சுக்கிட்டோம்னா பயனுண்டு எதுவுமே பயனுண்டு முள்ளுதான் இருக்குது பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்த நல்லது தான் கஷாம பயன்படுத்த குற்ற தான் செய்யும் அது எங்க எங்கே பாதுகாப்பாக வாரத்தில் வேலையை வாரத்துக்கு போடணும் பயந்து போடணும் நடுவில் குத்தான் இருக்கும் அப்படி சகலமும் நாம் அதை உபயோகம் பண்ற விதத்திலே அனுகூலம் உண்டு அதே மாதிரி நல்லதும் அப்படித்தான் உபயோகம் பண்றதுன்னா அதுவும் நடுவில் தான் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான மார்பு தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிடுவாருங்களேன் எப்படி இருக்குன்னு நல்லதான் பண்ணும் நல்லதா கணக்கு தான் நல்லது என்னாலும் மாத்திர அதிகமாக சாப்பிடுறா நல்லது நல்லாயிருமா அது என்ன மந்தம் கொடுத்து இவர்கள்தான் பண்ண அப்படி போல் அந்த உபயோகம் பண்ணுற ஒரு முறை இருக்கு விவேக வைராக்கியம் என்பது இந்த பாட்டில் ஒரு கருத்து சொல்லுறேன் தூக்கி அர்த்தம் சிவருமான் தஷினாமூர்த்தியாக இருக்கும்போது விவகாரம் இல்லை அங்கே சாந்தமூர்த்தி தான் விவகார கோபம் வேண்டிதான் இருக்குது அந்த கோபம் கட்டுப்பட்ட கோபமாக இருக்கணுங்குற கருத்து என்பது இந்த பாட்டினுடைய கருத்து தொழில் அறக்கருதம் மனமும் வாரியோ மதியில் இலங்கையும் திருகானோலாச்சிலை வளைத்ததும் சிரமுதிதும் சினமிகு தலே அவர் அருகே திருமாலாகிய ஸ்ரீராமனும் லங்கையில் இராவணாதிகளை அடித்ததும் கோவமுற்று என்கோபத்தினால்தான் அழிக்க முடியும் கோவம் அந்த ரஜகுண காரியங்கள் செய்ய முடியாது அந்த ரஜகுண காரியங்கள் செய்கிறதுக்கு கோபம் தேவைப்படுகிறது ஆனாலும் ராம கோபம் கட்டுப்பட்ட கோபம் ஒழிய ராமனு மிஞ்சின கோபம் இல்லாதல்லாம் கோபம் உண்டு கட்டுப்பட்ட கோபத்துக்கு பலன் உண்டு அதனால கோபம் அது கொல்லாதது தான் அத்தகைய கோபத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் அது நல்லதே ஆகும் இன்று போய் நாலு வாரம் சொன்னார் அவர் சொன்னதில் அவசியம் வேற அன்னைக்கு ஒன்று விட்ட போனா அந்த இனம் பூரா நிறைய பேரு அவரு அனுப்பிட்டாதான் அந்த ஆளுங்க அனுப்புவாங்க அதை காலியால் போய் கழிச்சு வச்சுக்கணும் அதுக்காக இது எல்லாமே அழிக்கணும் இல்லை அதே போல துரியோதனம் முன்னையால் கொண்டுட்ட அப்புறம் எல்லாம் நின்று போயிடும் அதான் கழிச்சுக்கிட்டு தான் கொண்டாடு அப்படி அந்த இன்றுக்கோ நா நாளையோ அப்படிங்கிறது சோழதிஷ்டையில் பெருந்தென்மே இருந்தாலும் கூட சோஜன திருஷ்டையில் அப்படி சொல்லுன்னு சொன்னாக்க மற்றவங்களாம் சாக மாட்டாங்க அன்றைக்கி கொண்டு போட்டாக்க அப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் சமானம் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் அவர் நோக்கம் வந்து ராவன் மட்டும் இல்லை அது எல்லாருமே அப்படி மூலமாக எல்லாமே போகணுங்கிறது அதுக்கு ஒரு சோழதிஷ்டியில அனுகூலம் பண்ற மாதிரி சூட்சமத்தில் இந்த மாதிரி காரியத்தை வச்சிருக்கோபம் தமை கொடிய நோய் பூகும் சாபமேட்டு மாதவர்களாயினார் தலைமை மிக்க தம் தவமிழப்பரே இந்த பாட்டோட கோபம் முடியுது அவதாரிகை கோபமுற்றவர் ஆதி வியாதிகள் அடைய வந்தும் சாபமிட்டு தவம் இழப்பதும் ஆம் என கோபம் மிக்க போது கோபமானது மிகுந்து உண்டான காலத்து எவராறுவார் யாவரா இருப்பினும் சாந்த வருமா வராதனார்த்தம் குருகுவர்தமை கொடிய நோய்புகம் ஆதியை அடைந்தவர்களுக்கு கொடும் வியாதிகள் உண்டாகும் சாபமிட்டு மாதவர்கள் ஆயினார் தலைமை மிக்க தன் தவம் இழப்பர் கோபத்தால் சாபம் கொடுத்து சிறந்த தவம் உடையவர்கள் முதன்மை மிகுந்த தங்களது தவங்களை இழந்து போவார்கள் ஆதி வியாதி வாசனைன்னு ஒன்று ஆதி அப்படின்னு சொல்வது சுட்சத்துள்ள தீய குணங்களுக்கெல்லாம் ஆதின்னு வேறு வியாதி தொழில் சேர்த்து வரக்கூடியதெல்லாம் வியாதின்றது வாசனை காண சேர்த்து இருக்காது ஆக ஆதிக்கு எவ்வளவளவு ஆதிக்கம் இருக்கோ கெட்ட எண்ணங்கள் அது கெட்ட எண்ணங்களுக்கு சகாயம் பண்ணுறது தான் காண வாசனைகள் கெட்ட வாசனைகள் அது சகாயம் பண்ணும் அதனால் வியாகம் கிடைக்கிது உள்ளிலே எப்படி இழுத்து விட்டால் ஐம்பது தூரமாக போகுதோ இல்லைன்னா கீழே விழுந்துருதோ அப்படி போல் ராகத்யசங்கள் காமக்குறதாதிகள்லாம் அதிகமாக ஆகிறதுக்கு அது கெட்ட வாசனை தான் காரணம் கெட்ட வாசனை இல்லைன்னு சொன்னாக்கா அது சீக்கிரம் போயிடும் அதான் காம இருந்தால் கணத்திட்டு போகாமங்கிறது வாசனை ஞானிகள் அப்படி ஒரு ஒரு வரும்போது வாசனை இருந்தால் வரும் அதிகமாக வர்றதில்லை ஆனாலும் சில பேர்களுக்கு கோபம் அதிகமாக வருது அப்படின்னா அது வாசனைகள் கொஞ்சம் அடங்கியிருக்கலாம் அந்த கோபங்கள் அதிகமாக வர்றதுனால அவர்களுக்கு தவசு போயிருதுங்கிறார் தவ படம் நீங்க எப்படி பணம் சம்பாதித்தவர்கள் ஏதோ எந்த செலவு பண்ணாலும் பணம் குறையுதா இல்லையா செலவு என்ன பண்ணட்டும் பணம் போச்சு இல்லை பணம் போனாதானே ஒரு காரியம் நடக்குது அப்படி போல சாபம் ஒரு ரொக்க பணம் மாதிரி அவங்களுக்கு அவங்க சாபம் போடுறாங்க இங்க தவம் குறைஞ்சு போவோம் அதே மாதிரி நடக்கிற பண்ணாலும் தவம் குறைஞ்சிடும் அனுக்கிரம் பண்ணாலும் தவம் குறையும் சாவம் போட்டாலும் தவம் குறையும் ஆனால் அணுக்கரம் பண்ணதுனால அவர் புகழும் புண்ணியமும் உண்டாது சாபம் போடுறதுனால இகழும் தவமும் குறையுது பாவமும் உண்டாது இதுதான் வித்தியாசம் பிறருக்கு அணுகுரம் அணுக்கிரம் பண்ண உபகாரம் பண்ணுறாங்க உபகாரம் பண்ணும்போது அது புண்ணியமாக புகழும் உண்டாங்க இது அப்படி இல்லை சாபம் புண்ணியம் குறையிறதோட அதாவது தவ பலம் குறையிறதோட பாவம் உண்டாகிறது என்பதை இந்த கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகளை இதுவரை சொல்லி முடிச்சார் அலலோபன் எழிலேவர் அமைவார்களடைய கடலோடு மலையோடு தடுமாறல் காணேன் கடல் மலைகளை தாண்டினால் பதிதனாவான் என்பது அறிந்தும் உலோபமுற்றவன் தாண்டி செய்வன் செல்வன் என உலோபன் கூறல் இதில் வந்து உலோபனுக்கு ஒரு ஐந்து பாடல் சொன்னார் இதன்பொருள் அடல் லோபன் எழில் யாவர் அமைவார்கள் வலிய லோபருடைய வல்லவை யாவர் பொருந்துவார்கள் அடைய கடலோடு மலையோடு தடுமாறல் காணி உலோபமுற்றவர்கள் எல்லாம் மழையை கடந்தும் கடலை கடந்தும் நிலைகட்டு இருப்பதை காண்பீர்களாக லோபத்தினால தான் கடலை கூட கடப்பாங்க மழையூட தாண்டுவாங்க எல்லாம் செய்வாங்க எதனாலே அந்த பொருள் ஈட்டுதல் அதை சேவனம் பண்ணுதல் காப்பாற்றுதல் இதில் ஆக்கிரகம் அதிகம் அதை லோப பண்ணுவாங்க சம்பாரி செலவு பண்ண வேண்டாமா சம்பாரிக்கெல்லாம் செலவு பண்ணலாம் காப்பாற்றிலாம் செய்யலாம் அதில் ஒரு பகுதியாக தர்மம் செய்யணும் தர்மம் செய்தாக்கா லோபகனும் போயிடும் தர்மம் செய்ய இடத்துல இருக்காது இல்லைன்னு அந்த லோகன் வந்து பல விதம் பண்ண தான் செய்கிறோம் என்பதை பெண்ணான போட்டு நடப்பாங்க பார்க்கலாம் பேரோ தரான பேராசை ஆரோடு உண்டு ஓர் அன்பென்பதங்கேதாரியை லோபமுற்றவனுக்கு யாரிடத்தும் அன்பு உண்டாகாது என அதன் பெருமைக்கு ஓமையில்லாத ஆசை கூறுபோது பேராசையான உலோபம் மிகும்போது லோபனால் பேராசை நல்லவன் தான் அங்கு ஆரோடும் ஓர் அன்பு என்பது உண்டோ அவ்விடத்தில் எவரிடத்திலாவது ஒரு விதமான தயை என்பது இருக்குமா அன்பு அருள் இதெல்லாம் லோபகலம் தான் லோபனம் அதனால் நான் முன்னாள் நிற்கும் போது இந்த குடங்கள் எல்லாம் கெட்டு போறோம் என்னை ஜெயிப்பது யார் இருக்காங்க ஐயத்திற்கு மாலும் போய் மாளியே மண் வேண்டிரோதார்கை உலோபத்தால் சிவனார் பிச்சை எடுக்கவும் திருமான் மூவடி மண்ணை யாசுக்கவும் தெரியவில்லையா எனும் ஐயத்திற்கு உழன்றனும் திருநீலகண்டர் ஆகிய சிவரமானும் பிச்சை ஏற்று தெரியவில்லையா மாலும் போய் மாவழிவால் மண் வேண்டி நின்றலனும் மகாவிஷ்ணுவும் மாபழி சக்கரவர்த்தியின் இடம் சென்று மூவழி நிலம் யாசித்து நிற்கவில்லையா அதாவது ரெண்டு பாட்டில் இலக்கணம் சொன்னார் இலக்கணத்துக்கு இலக்கியம் யாரும் இருக்காங்களான்னா சொல்றாரு யார் சொல்கிறாங்க கண்ட சிவருமான் பிச்சு எடுத்தார் ஏன் லோபகோணம் தான் அப்படிங்கிறார் ஏட்ட காசு பணமாக இல்லை ஏன் பிச்சை போனவர் செஞ்சேன் அப்படிங்கிறார் அவரு அப்புறம் இவர்கிட்ட நிலமாக இல்லை விஷ்ணுவுக்கு மூரடி மண்ணு பிச்சை கரார் போய் அது செய்யலாம பலிக்கிட்டே போய் அவர் சொல்றார் பலி மூரடி மண்ணான் என்னையாது எனக்கே கேவலமா இருக்கு இந்த மாதிரி கேக்குறியே அப்படின்னா அது போதாப்பாண்டி கொடுத்த கூடப்பா அப்படி அப்புறம் பார்த்தாக்கா ரெண்டுடிதான் இருந்தது இன்னொரு அடியா நிலமில்லாம போச்சு மண்ணும் இன்னும் எங்க பார்த்தாலே ஒரு காலாவே இருக்கு இன்னொரு அடி எங்க ஏன்னு தலைதான் இருக்குன்னாரு தலைமுறை கால வச்சு அழுகிட்டாரு அப்படியேதான் ஒரு முறை பிரம்மதேவன் கைலாசத்துக்கு போனாரா அப்போது அம்பிகை ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தது தான் இவருக்கும் அஞ்சு தலை தீவிரவனுக்கு அஞ்சு தேவை தான் அப்போது பார்த்து எனக்கு பிடிச்சந்தானேன்னா அந்த அம்மா வெக்கமில்லாமல் பேசணும் பேச ஆரம்பித்தது தான் அப்புறம் இவர் வெக்கப்பட்டு வந்துட்டாரான் வைக்கப்பட்டு வரும்போது தான் அவர் தெரிஞ்சுக்கிட்ட ஓ இவர் பிரம்மதேவம் இருக்கு யாரோ வந்துட்டு போயிட்டாரே அப்படின்னு வைக்கப்பட்டு அந்த அம்மா நான் சங்கடப்பட்ட இது வந்த பிறகு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோவம் வந்துருச்சு பழு கோவம் வந்துச்சு போனால் அவர் தலை ஏன்னா அடையாளம் என்னவா ஒரு தலை கிழனா தான் நானு தலையாக இருக்கட்டுமே அப்படி கிழன பிறகு அவருக்கு என்ன ஆச்சுன்னா பிரம்ம தோசம் அந்த தோசை பிடிச்சதுனா அது நிவர்த்திக்காக பிச்சு எடுத்து சாப்பிடணும்னு விதி அந்த விதிப்பட்டு பிச்சுக்கு போறாரு அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றது அதுதான் கபாலம் பிரம கபாலம் அந்த ஓட்டலையே பிச்சை வாங்கி சாப்பிட்டார் அவர் காசிக்கு வந்து அன்னபூரணி கிட்ட வாங்கின பிறகுதான் பூரணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அன்னபூரணி அன்ன பூரணம் பண்ணது அந்த எண்ணம்தான் அது அன்னபூர்ணின்னு பேர் ஆகவே அந்த சிவருமான் அடையாளத்துக்காக ஒன்று பிடிக்கிட்டார் இப்படி பிடுங்கினது கோபத்தினாலே பிடுங்கினாலும் கூட அவர் பிற்காலத்துக்கு அடையாளம் எல்லோரும் தெரியும்படியாக செஞ்சிட்டார் இருந்தாலும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது ரூபம் தாங்கிய எல்லாருமே பிரார்த்தத்தை கட்டுப்பட்டவங்க பிரார்த்தம் அப்படின்னு அந்த முன் செய்த புண்ணியபாதிகளாக அமைய தான் பிராரந்தம்னு இப்போ இவர்கள் என்ன புண்ணியபாதம் செஞ்சாங்க திருமூர்த்திக்கு எந்த புண்ணியப்பாதம்